எல்லாம் வல்ல சிவபெருமானினுடைய திருவடிகளை எனது மனமொழி மெய்களால் வணங்கி நற்றினை வானொலி நே நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் சிறிய இடைவெளியோடு தங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தென்னாடுடைய சிவனியை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற அற்புதமான போற்றி திருத்தாண்டகத்தின் வரிகளை நினைவுகூர்ந்து இன்றைய தினம் மூர்க்க நாயனார் புராணத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நாட்ட மிகு தண்டிற்கு மூர்க்கற்கும் அடியேன் என்று அற்புதமாக சேக்கிளார் பெருமான் குறிப்பிட்ட இந்த மூர்க்க நாயனாரது கிராமம் மிகவும் அற்புதமான இயற்கை வளத்தை தொண்டை வள நாட்டில் கொண்டதாக இருக்கும் இந்த சிறந்த நன்னாட்டிலே பால் நதி என்ற ஒரு நதி அற்புதமாக அன்னங்கள் வாழும் குளங்கள் சூழ வளமிக்க விளங்கிய ஊராகும் இந்த ஊர் திருவேற்காடு என்று அழைக்கப்பெறும் இந்த தலத்தில் மகளிர்கள் ஆடல் புரிய மாளிகை மீது வெண்கொடிகள் ஆட நல்ல திருவிழாக்கள் பல நிகழும் அந்த திருப்பதியிலே வளமை குன்றாத தூய்மையுடைய வேளாண் மரபில் தலைமை பெற்றவர் இந்த பெரியார் அவர் அறிவு தோன்றிய நாள் தொட்டு சிவபெருமானுடைய திருநீற்றினை மெய்ப்பொருளாகவே கருதியவர் உன்பற்காக ஆழமே கொண்டு உண்ட நம்பரடிகளார் உன்ன இனிய உணவுகளை கொடுக்கும் அற்புதமான சேவையையும் வலுவாது செய்து வந்தார் அதாவது ஆழமே அமுதாக கொண்டு என்று சொல்லும் பொழுது திருநீலகண்டன் நம்முடைய மனதில் நிற்பார் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் மேறுமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பினை கயிறாகவும் கொண்டு கடைந்த பொழுது முதலில் பாம்பின் விஷம் வெளியே வந்து கடல் நுரையோடு அந்த விடமாகப்பட்டது மேலே வர அதையே அமுதமாக ஆழம் ஆழகால விஷம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷத்தை சௌபிரமானுடையர் அவர் விழுங்கி தன்னுடைய தொண்டையிலேயே பார்வதி நிறுத்திவிடச் செய்ய ஆக திருநீலகண்டர் என்ற அவர் பெயர் விளங்கிற்று என்று நாம் அறிவோம் அந்த அமுதை அவர் ஆழகால விஷமாக எண்ணாமல் அமுதாய் நினைத்து உண்ண அந்த அற்புதமான சிவபெருமானுடைய அடியார்களுக்கெல்லாம் உணவுகளை கொடுத்தும் தூய அன்னமும் நெய்யும் இனிய கனிகளையும் காய்கறிகளையும் பால் தேன் முதலியவைகளையும் அமைத்து சிவனடியார்களை வணங்கி இன்னுரைக்கு கூறி முகமும் அகமும் மலருமாறு அவரை உபசரிப்பார்கள் ஆக தினந்தோறும் இந்த அற்புத அமுத செய்தபுன் அவர்கள் வேண்டிய பொருளை வழங்கி நாள்தோறும் இந்த பணியை மேற்கொண்டு வந்தார்கள் இப்பொழுது சென்னை மாநகரத்திற்கு மேற்கே பதிமூன்று கல் தொலைவில் உள்ள ஆவடி எனும் புகைவண்டி நிலையத்திலிருந்து சற்றே கிழக்கே சென்றால் காடு வெற்றி ஆறு என்று இப்போது விளங்கும் பழைய பாலாற்றின் கரையில்தான் இத்திருத்தலம் அமைந்துள்ளது இந்த அற்புதமான இடத்தில் மூர்க்க நாயனார் திருவுருவம் இன்றும் நீங்கள் தரிசிக்கலாம் ஆக மூர்கநாயனாருடைய இந்த அற்புதமான சேவையில் சிவனடியார் எப்போதும் தன்னுடைய பக்தியை வெளியில் நிலைநாட்டுவதற்கிணங்க சிவபெருமானுடைய திருவள்ளையாடலை நிகழ்த்துவதே வழக்கம் செல்வம் உள்ளபோது செய்வது யாருக்கும் பொருந்தும் மனது யாருக்கெல்லாம் இருக்கிறதோ ஈகை குணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ தயாளகுணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாரும் சேவை செய்வது சாதாரண விஷயமாகவே பார்க்கிறோம் வறுமை வந்து நிலங்களை விற்று வீடை விற்று மாடு கன்றுகளையெல்லாம் விற்று வயல் வாய்க்கால்களை அனைத்தையும் விற்று தன்னுடைய அடியார்களுக்கு அன்னம்பாளிக்கும் ஒரு அற்புத சேவையை இந்த மூர்க்க நாயனார் செய்து வந்தார் அங்கனம் ஒரு பெரிய வறுமையை சிவபெருமான் தந்தபோதும் அவர் மனம் தளரவில்லை சளித்து இல்லை அவருடைய அளவற்ற அன்பை கீழ்வரும் ஒரு திருவாக்கினால் நாம் அறியலாம் காதல் கவராடல் கல்லுண்டல் பொய்மொழிதல் ஈதல் மறுத்தல் இவை கண்டாய் போதில் சினையாமை வைகுந்திருநாடா செம்மை நினையாமை பூண்டார் நெறி மண்ணும் காணியான நிலமும் மற்றும் உள்ள திரம் விற்றே அண்ணம் அளித்து மென்மேலும் ஆறாமணத்தாராயினர் என்று அவரை அற்புதமாக போற்றி பாடிய இந்த வரிகளை நினைக்கும் பொழுது நாம் அவருடைய சேவை மனப்பான்மையை மிகவும் ரசித்து காண்போம் இதன் தொடர்ச்சியை நாளைய நற்றினை பதிவில் கேட்டு மகிழலாம்